ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டாம் ஆண்டு உலகின் முதலாவது இயந்திர துப்பாக்கிக்கான காப்புரிமத்தை லண்டனைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜேம்ஸ் பக்கல் அவர்கள் பெற்றார் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு ராபர்ட் வால்போல் அவர்கள் பிரிட்டனின் முதலாவது பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு டியகோ மரின் அக்யுலேரா ஜியு ஐஎல்இஆர்ஏ டியோகோமாரின் அகுலேரா என்பவர் கிளைடர் ரக விமானம் ஒன்றை முன்னூற்றி மீட்டர்கள் தூரமும் ஆறடி உயரமும் பறக்கவிடும் முயற்சியில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய பாதுகாப்பு சட்டத்தை முன்னிறுத்தி இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் சவுகத் அலியும் முகமது அலியும் கைது செய்யப்பட்டு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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆண்டு ஈடித் கிரெசன் என்ற பெண்மணி பிரான்சின் முதல் பெண் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் 19.58 தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ரஷ்யா ஸ்புட்னிக் மூன்று விண்கலத்தை விண்ணில் செலுத்தியது இரண்டு ஆண்டுகள் கழித்து 19.60 தொள்ளாயிரத்தி ஆண்டு இதே நாளில் சோவியத்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 இந்நாளில் மறைந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ராபர்ட் மென்சிஸ் ஆஸ்திரேலியாவின் பனிரெண்டாவது பிரதமர் இந்நாளின் சிறப்புகள் சர்வதேச குடும்ப தினம் பராதுவே விடுதலை நாள் மெக்சிகோ மற்றும் கொரியா ஆகிய நாடுகளில் ஆசிரியர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே